வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் எழுதிய செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு போர்ச்சுகீஸ் கடற்படையினர் கோவாவை பிஜபூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார்கள் அடுத்த நாநூற்றி ஐம்பத்தி ஓரு வருடங்கள் கோவா போர்ச்சுகீசியர் வசம் இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பெய்ரூட் மற்றும் டமாஸ்கஸ் நகரில் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஃபாரிஸ் உடன்படிக்கையின்படி கடைசி பிரிட்டன் படைகள் நியூயார்க் நகரை விட்டு புறப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இந்தியாவில் பலத்த சூறாவளி ஏற்பட்டது ஆந்திராவின் கொரிங்கா நகரம் முற்றிலுமாக சேதமடைந்தது முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆல்பர்ட் நோபல் அவர்கள் டைனமைட்டுக்கு காப்புரிமம் பெற்றார் 1936 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜப்பான் ஜெர்மனி ஆகிய நாடுகள் சோவியத் ஒன்றியம் தம் மீது படையெடுத்தால் அதனை கூட்டாக எதிர்கொள்ள பெர்லின் நகரில் ஒப்பந்தம் செய்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மக்கள் சீன குடியரசு ஐனா படைகளை எதிர்க்க கொரிய போரில் ஈடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சூரினாம் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ரொடிஷியாவிலிருந்து மும்பைக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் கடத்தப்பட்டு தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகருக்கு செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் நீனா என்ற சூறாவளி தாக்கியதில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செக்கோ ஸ்லோவாக்கியாவின் நாடாளுமன்றம் அந்நாட்டை செக் குடியரசு ஸ்லோவாக்கியா என இரண்டாக ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து பிரிக்க முடிவெடுத்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீனாவின் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க விபத்தில் பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையை தாக்கிய நிஷா என்ற புயல் காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்தனர் தொண்ணூறாயிரம் பேர் வீடுகளை இழந்தனர் இந்த புயலானது கடந்த தொன்னூறு ஆண்டுகளில் இல்லாத கனத்த மழையை பொழிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகரில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தில் 122 இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போனார்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சொகுசுக்கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கார்ல் பென்ஸ் ஜெர்மன் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அகஸ்டோ பினாசே சிலி நாட்டின் முப்பதாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரங்கநாத் மிஸ்ரா இந்தியாவின் இருபத்தி தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இம்ரான்கான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருவாரூர் பக்தவச்சலம் தென்னிந்திய மிருதங்க இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ராக்கி சாவந்த் இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜா சாண்டோ தமிழ் திரைப்பட நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிராபல் சகோதரிகள் டாமினிக்கன் குடியரசுப் போராளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு துவாரம் வெங்கடசுவாமி நாயுடு தெலுங்கு கர்நாடக வயலனிசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வி ஏ இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஒய் பி இந்தியாவின் ஐந்தாவது துணை பிரதமர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சித்தாரா தேவி இந்திய நடிகை நடன கலைஞர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நேஷனல் செல்லையா தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பட கலைஞர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் பதினைந்தாவது அரசு தலைவர் புரட்சியாளர் இந்நாளின் சிறப்புகள் சுரிநாம் நாட்டின் விடுதலை தினம் போஸ்னியா ஹெர்சகோவினா நாட்டின் தேசிய தினம் மற்றும் பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே